பாடம் பதினாறு சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் ஜும்மா நேரம் வந்துவிடுகிறது உமர் அலி நோமான் பின் பஷீர் அம்ருபின் ஹுரைஸ் ஆகிய நபி தோடர்களின் வழியாக இக்கருத்து அறிவிக்கப்படுகின்றது